الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله واصحابه اجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد عوض بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم و لله على الناس حج البيت من استطاع إليه سبيله وقال النبي اللہ علیہ وسلم من عراد او كما قال علیہ صدق اللہ مولانا وصدق رسوله புகழ் சாந்தையும் சமாதானமும் கண்மணித சூழ் உள்ளாகி செல்லல்லாக நினைவு செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவ எண்கள் தப தாவங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அன்னாகுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும் கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறை தான் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த பத்திலே அவன் புறத்திலிருந்து கொடுக்கிற மாத்திரத்தை பாவ மன்னிப்பை நிறைவாக தந்திடுவானாக லைலத்துலுக்கதரை கிடைக்கச் செய்திடுவானாக நாம் செய்திருக்கிற அமல்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமீன் பன்மடங்கு கூடிகளை தந்திடுவானாக நாம் எதையெல்லாம் நாடு இருக்கிறோமோ அது முழுவதையும் அல்லாஹ் ரபுல்லா ஆலமியை நிறைவேற்றி தருவானாக இவ்வாண்டு யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக நியத்து செய்திருக்கிறார்களோ எல்லோருடைய ஹஜ்ஜையும் மக்புலான மபரூரான ஹஜ்ஜாக அல்லஹா கேரள்வானாக என்று துவா செய்தவனாக ஹஜ்ஜினுடைய நிகழ்வுகள் தல்பியாவை கொண்டு துவங்குவது விரும்பத்தக்கது என்ற காரணத்தினால் மூன்று முறை தல்பியாவை சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லா நம்முடைய பயானை துவங்கலாம் லபைக் கலா ஷரீகல கலபைக் ஹரி ரபன இன் அல்ஹம்த ல ரபன வன் நிஅமத ல க வல் முல்க ல ஷரீக ல லபைக் அல்லாஹும்ம லபைக் லபைக் கலா ஷரீகல கலபைக் இன்னல் ஹம்து இன்னல் ஹம்து வந்நிஅமத் லக்கவல் முல் ல ஷரீகல லபய்கல்லாஹும்ம லபய் லபய்கல்லாஹும்ம லபய் லபய்கல ல ஷரீகன கனபய் இன்னல் ஹம்து அல்லாக என்னுடைய பேரொருளால் காணக்கண் கோடி வேண்டும் காபாவை என்ற தலைப்பிலே உங்களோடு ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே காபத்துல்லாவை சந்திக்க செல்லுகிற ஹாஜிமார்கள் அன்று பிறந்த பாலகர்களாக மாறுகிறார்கள் செல்லுகிற போது எப்படி செல்ல வேண்டும் மசாஇல் பதா இரண்டையும் சேர்த்து பார்த்துக் கொள்ளலாம் முதல்ல ஹஜுக்கு செல்வதாக இருந்தால் யகராம் ஆண்களுக்கு யஹராம் அனைத்தையும் ஹராமாக்கி வைத்தல் என்று பொருள் தன்னுடைய ஆடைகள் மேலாடை கீழாடை அனைத்துமே தைக்கப்படாத ஆடையா இருக்க வேண்டும் இந்த ஆண்களுக்கு உள்ளாடைகள் கூட குளித்துவிட்டு இந்த ஆடையை அணிந்து இரண்டு ரக்காத்து தொழுது உம்ராவை நியத்து செய்தால் தல்வியா ஸ்டார்ட் ஆகிடும் தல்வியா எதுவரை சொல்ல வேண்டும் ாலும்புத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறினால் மூன்று முறை தல்வியா சொல்லிக் கொள்ள வேண்டும் பிளேட்லேயே அஞ்சரை மணி நேரம் உட்கார்ந்து தல்வியாவே சொல்லிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை குரான் ஓதலாம் தூங்கலாம் சாப்பிடலாம் எதுவும் செய்யலாம் ஆனால் அந்த இடத்திலிருந்து மாறினால் மூன்று முறை தல்வியாக சொல்லிக்கொள்ள வேண்டும் பெண்களுக்கு யகராம் என்று தனி ஆடை இல்லை என் ஆடையை அணிந்திருக்கிறார்களோ அதுதான் யாராம் தலையை மறைத்துக் கொள்ள வேண்டும் முடிகளை முகத்தை மறைக்கக்கூடாது ஆண் தலையை மறைக்க கூடாது முகத்தை மறைக்கக்கூடாது பெண் தலையை முடியை மறைக்க வேண்டும் முகத்தை மறைக்கக்கூடாது சில பெண்கள் முகத்தையும் மறைக்க நாடினால் தலையில துப்பி போட்டு கேப் போட்டு அதுக்கு மேல முகத்திலே துணி படாமல் போட்டுக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு நிறைய பேர்கள் சாக்ஸ் பயன்படுத்துகிறார்கள் இன்றைக்கு சூவை பயன்படுத்துகிறார்கள் அல்ல பாதுகாக்க வேண்டும் மத்தாப்பிலேயே தவாப் செய்கிற இடத்திலேயே செருப்பை போட்டுக் கொண்டு தவாப் செய்கிறார்கள் அல்ல பாதுகாக்க கூட சாக்ஸ் போடுறது தேவையில்லாமல் குதிங்காலை மறைக்கக்கூடாது தைத்த ஆடுகளை அணிந்திருக்க கூடாது நறுமணங்களை பயன்படுத்தக்கூடாது சோப்பை பயன்படுத்தினார் பாத்ரூம் போயிட்டு சோப்பை பயன்படுத்தினார் ஆடு கொடுத்தாக தம் கொடுத்தாங்க அதே ஹரமின் உடைய கொடுக்கணும் நான் ஊரில் போய் கொடுத்துக்கிறேன் பார்த்துக்கலான் இருக்கிறேன் அதெல்லாம் கூடாது அங்கே கொடுக்கணும் அதனால் எஹராமை அணிந்து கொண்டு காபத்து இங்கிருந்து பெறப்பட்டு மக்காவிலே ரூமிலே இங்கே காலடி வைக்க தகுதி இல்லாத பாவி வந்திருக்கிறேன் உன் விருந்தாளியாய் நான் வந்திருக்கிறேன் என் பாவத்தை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வாயாக நமக்கு அரபி தெரியலன்னா தமிழ்ல துவா செஞ்சுகள்லாம் மாணிக்கமணி தீனார் அஹமதுல்லாஹி தால அணிகன் அவர்கள் வருகிற போது ஒட்டகத்தில் இருந்து கீழே இறங்கி கடிவாளத்தை பிடித்துக் கொண்டே வருகிறார்கள் மக்கள் கேட்டாங்களா ஏங்க மேலே ஏறி வர வேண்டியது ஓடிப்போன அடிமை யஜமானனை பார்க்க வருகிற போது தலை நிமிர்ந்து வருவான் ஓடிப்போன அடிமை யஜமானனை பார்க்க வருகிற போது எப்படி வருவார் பணிந்து குனிந்து வருவார் பாவம் செய்த அடிமைகள் நாம் காவத்துள்ளாவை காண செல்லுகிற போது பணிந்து குனிந்து ரெண்டே ரெண்டு சொட்டு கண்ணீர் அல்லாஹு அகர் ரபு எல்லா பாவங்களையும் அழித்து அன்று பிறந்த பாலகனாக மாற்றுவான் இப்ப எழுபத்தி ஒன்பதாம் நம்பர் கேட்டு ஒன்னாம் நம்பர் கேட்டு இருக்கு வசதியோ அந்த முழுமையாக தெரிகிற அமைப்பினை நின்று கொண்டு முழுமையாக காபாவை பார்த்து கண் சிமிட்டும் நேரத்தில் கேட்கிற துவா கபூல் கண்ணை சிமிட்டாமல் கேட்கிற எல்லா துவாவும் கபூல் அப்ப நம்ம என்ன கேட்கணும் அங்க நம்முடைய இமாம்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் இமாம் அவகடிப்பார் அமத்துல்லா ஹோல்சலாக கேட்டுருங்க இனி எதையெல்லாம் நான் கேட்கிறேனோ ஹலாலான ஹாஜாத் அத்தனையும் கொடுத்து விடு ஹலாலான ஹாஜாத்தா இருக்கணும் அங்கே போய் காபத்துல்லா நான் நபி ஆகணும் கேட்டாலான ஹாஜாத்துக்கள் எதையெல்லாம் இனி கேட்கிறேனோ அதையெல்லாம் கொடுத்து விடு ஷாபீர் அஹமத்துலாஹி தாலா முதல் முதல்ல போய் காபாவை பார்த்தவுடன் என்ன கேட்டார்கள் தெரியுமா இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த என் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை நசிபாக்கிவிடுத்துல்லாஹி தாலா என்னவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா காபாவில இருக்கிற காலம் எல்லாம் காபாவின் கண்ணியத்தை பாதுகாப்பவனாக ஆக்கிக்கூடு பாவங்க செஞ்சிடக்கூடாது காபாவின் கண்ணியம் காப்பவராக என்னை நாமலாமே அல்ல ஹலால நிறைவேற்றிக்கூடிய பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை கண்ணியத்தை பாதுகாப்பவராக ஆக்கு காபத்துள்ளாவை பார்த்த உடன் கேட்கிறது நம்ம யாராமில் இருக்கிறோம் காபத்துள்ளாவை பார்த்து விட்டோம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால் இழுத்தி எஹராமினுடைய ஆடை இருந்தால் இலத்திபா செஞ்சே காட்டிடலாம் எஹராமுனுடைய ஆடை அதாவது ஒண்ணு ஒரு துணி எப்படியா இருந்தாலும் இருக்கதான் போகுது அன்பிற்குரியவர்களே பேசிக்கிட்டே இருப்போம் அந்த வந்த ஒன்று எழுத்திபா பண்ணிக்கலாம் கீழாடை மேலாடை இந்த மேலாடையை வலதுபுறம் வலது தெரிகிற அமைப்பிலே ஆச்சி கொண்டால் அதற்கு பெரு இழுத்திபா வலதுபுறம் தெரிய வேண்டும் முதல் மூன்று சுற்றிலே ரமல் இருக்க வேண்டும் ரமல் ஓட்டப்பந்தய செய்து கொண்டு ரமல் அந்த உம்ராவினுடைய தவாப்பை ஆரம்பிப்போம் உம்ராவினுடைய தவாஃபை எங்கிருந்து ஆரம்பிக்கணும் ஏழு சுற்றுக்களை நாம் சுத்தி வருவோம் ஒவ்வொரு சுற்றும் லஸ்மதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஏழு சுற்றுக்கள் சுத்தி முடிச்சுட்டா ரெண்டு ரெக்கார்ட் தொழுது முடிச்சுட்டு முதல்ல ஏழு சுத்த சுத்தணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இரண்டு ரக்கா தொழுகணும் இடையில கேப்பேன் சொல்லணும் இது பயிற்சி முகாம் தான் அதற்கு பிறகு ஜம்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும் வயிறு உடைக்க குடிக்க சொல்லி இருக்கிறார்கள் கிளப்பி விடுவான் வயிறு உடைக்க குடிக்கணும் போதுக்கு வருன்னு நினைச்சுக்கிட்டே குடிச்சா என்னதான் வரும் அப்ப மாத்ரூம் தான் போகணும் அதனால ரசூல் வயிறு உடைக்க குடிக்க சொல்லி இருக்கிறார்கள் குடிக்கிறேன் குடித்துவிட்டு சபா மர்வாவிலே சகி செய்ய வேண்டும் சஃபா விலை ஆரம்பித்து மறுவா விலை முடிக்க வேண்டும் இந்த மயிலைநூல் அகந்தரையின் பச்சை விளக்கு பகுதியிலே மட்டும் லேசா ஓடணும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி அல்ல லேசா ஓடிக்கொள்ள வேண்டும் சஃபா விலை ஆரம்பித்து மறுவா விலை முடிக்க வேண்டும் முடித்ததற்கு பிறகு மொட்டை அடித்துக் வேண்டும் அல்லது முடி வேண்டும் உமரா முடிச்சிடும் பெண்களாக இருப்பவர்கள் வீட்டிலே சென்று லேசா சுண்டு விரலில் சுருட்டி வெட்டி வேண்டும் உம்ரா முடிந்துவிடும் அப்புறம் நார்மல் ஆடைக்கு வந்துடலாம் அன்பிற்குரியவர்களே இழுத்திபா இழுத்திபா என்று சொன்னால் நார்மலா ஆடை எப்படிதான் போட்டிருப்போம் இல்லையா நார்மலா இதுதான் எப்பயுமே போடுற ஆடை ஆனால் இழுத்திபா என்றால் தாபத்துல்லாவை பார்த்தவுடன் இந்த பகுதியை கீழே இறக்கி வலது தோல்பு தெரிகிற அமைப்பிலே போட்டுக் கொள்ளுதல் என்றால் இதற்கு பெயர் ரமல் அப்ப காபத்துலாவை பார்த்ததுவா செய்வோம்லாவை பார்த்ததுவா செய்வோம் ஏழு சுற்றுக்களை ஹஜர் லட்சுமத்தில் இருந்து சுற்றுவோம் மகாமி இப்ராஹிமிலை குடிப்போம் முடிவெட்டுவோம் உமரா முடிந்துவிடும் காத்திருப்போம் அதுவரைக்கும் நிறைய உமரா செய்யலாம் ஐசா பள்ளியில போய் உமரா செய்யலாம் நிறைய தவாப் செய்யலாம் ஜாரா நாலிருந்து உமராஜ் செய்யலாம் தாய்ல இருந்து உமராஜ் செய்யலாம் எங்க இருந்து வேண்டாலும் செய்யலாம் உம்ரா என்றால் இதுதான் நாம இங்கிருந்து செல்லக்கூடிய ஹாஜிகள் பெரும்பாலும் ஹஜ்ஜே தமத்தோ முதல்ல ஒமரா அதுக்கு பிறகு கொஞ்ச கால இடைவெளி அதற்கு பிறகு ஹஜ்ஜ் இல்லையா அதனால நான் வேற எதையும் கொண்டு வரல கிரான் இப்ரா எதையுமே இங்கே சொல்லலை நாம சொல்றது எல்லாம் என்னதான் ஹஜ்ஜே தமத்தோ அல்லாஹு அக்பர் இதற்கு பிறகு ஒவ்வொரு இடத்தினுடைய சிறப்பையும் அறிந்து கொண்டு அங்கே சென்று அமல் செய்ய வேண்டும் பக்கத்த ஒரு லட்சம் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ஒரு சுபகான் அல்ல ஒரு லட்சம் ஒரு குரான் ஒரு லட்சம் ஒரு லட்சம் அதே மாதிரி ஒரு பொய் சொன்னா ஒரு லட்சம் ஒருத்தனை லட்சம் இல்லையா ஏடிக்கு போட்டி பேசின ஒரு லட்சம் தீமை நன்மை எப்படியோ அதை தீமையும் உண்டு அதனால நிறைய நன்மைகள் நிறைய ஜனாதா தொழுகை நடக்கும் அதில் கலந்துகிட்டாக்கா ஒரு ஜனாஜா தொழுகையில் கலந்தா ஒரு லட்சம் ஒரு ஜனாஜா தொழுகைக்கே ஒரு உகது மலையின் அளவுக்கு நன்மை என்றால் ஒரு லட்ச உகது மலையின் நன்மைக்கு அவர் நன்மை இல்ல லட்சக்கணக்கிலே நன்மையை கொடுக்கிற இடம் அது மட்டுமல்ல எப்படியோ அதை ரஹமத் இறங்குகிற பவர் ஹவுஸ் ஒரு நாளைக்கு நூத்தி இருபது அங்கே இறங்குகிறது அறுபது காபாவிலே தொடுபவர்களுக்கு நாற்பது பார்ப்பவர்களுக்கு பத்தொன்பது மிச்சம் அவ்வளவு இருக்கு ஒரே ஒரு அம்மத்து தான் முழு உலகத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது இமாமின் வழியாக தொடக்கூடியவர்களுக்கு செல்லுகிறது இவர்கள் யாரை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு ரஹமத் பாஸ் ஆகிறது இதனால் உலகம் சுபிச்சமா இருக்கிறது ஒரு ரஹ்மத்திலே உலகம் சுபிச்சமாய் இருக்கிறது என்றால் நூத்தி பத்தொன்பது அனுபவிக்க இருக்கிற இடம் அந்த காபா அதை பார்க்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை இருக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல் அலமே செய்ய வேண்டும் அது ஒரு சிறந்த மருத்துவமனை எல்லாம் கிடைக்கும் ஒட்டி இருக்கிற இடம் இருக்கா அதான் உலகத்திலேயே தவா செய்கிற இடம் ஒன்றுதான் வேற எந்த பள்ளிவாட்டிலேயே தவா முடியுமா உப்படி பாலியல் பள்ளிவாத்தில ஏழுதளவு சுத்தி வந்தாக்கா இல்லையா காபத்துல்லா சுத்த மாதிரி சொல்லிட முடியுமா உலகத்தில் எதற்கும் அந்த அனுமதி இல்லை காபாபை சுற்றி வருவது ஏழு முறை அந்த இடத்துக்கு பேர் மத்தாஃப் கேட்பது எல்லாம் கிடைக்கும் என்ன கேட்கிறோமோ அத்தனையும் கிடைக்கும் ஒரு ஆளு தவாப் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஹஜாஜி மணி யூசுஃபை பார்த்தா நல்லா இருக்குமே மன்னரை பார்த்தா நல்லா இருக்குமேன்னு சுற்றிட்டு தவாப் செஞ்சாலாம் கடைசியில் அப்படி தபாப் செஞ்சுட்டு வந்துட்டு பார்த்தா அஜாஜ் மணி யூசுஃப் அஜாதி ஒன்று யூஸ் நினைச்சுக்கிட்டே வந்தாராம் நம்மளை யாராவது முறைச்சு முறை கொலை செஞ்சு மேரைச்சு முறைட்டு அல்ல குடுத்துட்டோம் கூப்பிட்டு போய் சகிதா கிடைத்தான் அன்புக்குரியவர்களே இப்ப கேட்பதெல்லாம் கிடைக்கிற இடம் எந்த இடம் நாம ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் செல்லும் போது பல்லப்பட்டிக்காரன்னு நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன குழந்தைய தூக்கி இடு இதில் தோனில் வச்சுக்கிட்டு வர்றார் ஒரு ரெண்டரை வயசு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மற்றா பிள்ளை அந்த புள்ள அவங்க அத்தாட்ட சாக்லேட் கேட்குது அல்லாட்ட கிளம்பிட்டார் எல்லாம் என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த புள்ள எல்லா சாக்லேட் கொடுக்குது எல்லா சாக்லேட் கொடு ஒரு அஞ்சாறு சுற்று முடிஞ்சுருக்கோம் எல்லா கொண்டாரு ஒரு ஈரானிய பெண்மணி பவுச்சு நிறைய சாக்லேட் கொடுத்தது இந்த பிள்ள எத்தனை சாக்லேட்டுன்னு அல்லாட்ட சொல்லியிருக்கும் அத்தனை சாக்லேட் கிடைச்சிருக்கும் போல தெரியுது அப்பலேட் கேட்டால் அதுவும் கிடைக்கும் உலகத்திலேயே விட உயர்ந்தது எதுவும் இல்லை தவாபை ஆரம்பிக்கிறோமே ஹஜருல் ஹஸ்பதில் இந்த கல் யாக்கூத்து ஜென்னா சொர்க்கத்தில் இருந்து வந்த கல் சொர்க்கின் பொருளை ஒருவர் பார்க்க ஆசைப்பட வேண்டாமா சொர்க்கம் எப்படி இருக்குன்னு தெரியணுமா இல்லையா அதுல இருக்க கற்கள் பாவத்தை புரிஞ்சுகிற கல் கல்லுக்கு நிறைய ஆற்றல் இருக்கு மார்பிளில் நடக்க வேணாம் ஏன் கால்வழி வந்துடுதுங்கிறான் ஏதோ மொசேக்கம் போடுங்கிறான் அதை செய்யு இதை செய்ய கல்லுக்கு ஆற்றல் இருக்கிறது இந்த ஜம்சம் இந்த இந்த கல் இருக்கிறது ஹஜருல் அஸ்வத் இதனுடைய ஆற்றல் எல்லா பாவத்தையும் என்ன உலகம் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களுக்கும் விளை ஓடுங்கள் ஒரு பக்கம் ஹஜருவதை வையுங்கள் இதை விட அதனுடைய விலை கூட கோயம்பூர்ல இருக்கக்கூடிய பொருள்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிற வீடு லேண்டு எல்லாத்துக்கும் வெலை போட்டால் வரும் கணக்கு பண்ண முடியுமா ஒன்ன போட்டு சைபர் ஆர்டிஸ்ட் தள்ள வேண்டியதுதான் ஊடகம் உலகத்தில் இருக்கிற எல்லாம் அஜுரு முன்னால் ஒன்றுமில்லை அர்ப்பணம் அப்படின்னா அஜுருள் பார்க்க வேண்டும் தொட வேண்டும் முத்தவிட வேண்டும் என்று ஆசை வேண்டும் அதனால் அதை தொட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹுவின் சமம் எதை நாடி நாம் கேட்கிறோமோ அதை அல்லா நிறைவேற்றி தருவார் என்பத்தை அதற்கு ஒரு நாவும் ரெண்டு உதடும் இருக்கும் நாளை மறுமையில் அது சாட்சி சொல்லும் அதனாலதான் ஹஜருள் பக்கத்துல போகும்போது உள்ளே நய்யாங்கிற இல்லையா அதே மாதிரி ஹஜருல் ஹஸ்மதில் ஏன் கையை தூக்கணும் நாளை அது சாட்சி சொல்லும் வந்ததற்கான அடையாளம் ஹஜருள் ஹஸ்மத் வன்புக்குரியவர்களே ஹஜருல் ஹஸ்மதை முத்தம் எடுக்கிற பாக்கியத்தை செல்லுகிற ஹாஜிமார்கள் எல்லோருக்கும் அல்லிபாக்குவானாக சென்று கொண்டிருக்கிற உமார்கள் முல்தசிமுல் பாபுன்னு ஒரு இடம் அந்த போலீஸ்கார் நிற்பர் அதுக்கும் காபத்துல்லாவுடைய வாசலுக்கும் நடுவில் இருக்கிற இடம் முல்தசிமுல் பாபு கொரோனா வரைக்கும் பெண்கள் அங்க போக முடியாது கொரோனாவுக்கு பிறகு பெண்களும் அங்கு செல்லலாம் அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அந்த முல்தசிமுலை இடம் இம்பார்ட்டன் பா அங்க நெஞ்ச கொண்டு போய் காபாவோடு ஒட்டணும் வலது கண்ணத்தை காபாவோடு வைக்கணும் ரப்பிடத்தில் கேட்கணும் கேட்டா எல்லாம் கிடைக்கும் பெருமானார் அங்கிருந்து கொண்டுதான் கேட்டார்கள் எனக்கு ரப்ப உமரை கொடு அல்லது அபூஜைகிளை கொடுன்னாங்க அப்புறம் ரசூல் இல்லாமல் வருத்தப்பட்டாங்க உமரையும் அபூஜைகளையும் கொடுன்னு கேட்டுருந்தா எல்லாம் கொடுத்துருப்பான் அல்லதுன்னு போட்டதுனால தான் எல்லாம் ஒன்னை கொடுத்துட்டான் அதனால அங்கே போய் துவா கேட்கும் போது உனக்கு இஷ்டம் இருந்தால் கொடு இல்லாட்டி விடு இப்படிலாம் கேட்கக்கூடாது எல்லாம் பெருசாக விட்டுருவான் அதனால் எனக்கு கொடுக்க தீர வேண்டும் என்று கேட்கிற அற்புதமான இடம் உள் ததிமுல்பாம் உலகத்தில் இருக்கிற இறைநேசர்கள் எல்லாம் சங்கமிக்கிற இடம் முழுத்தஜி முல்பாம் இறைநேச்சர்கள் எல்லாம் ஒன்று சேருகிற இடம் உள்தசி முல்பாம் அதுக்கு பக்கத்திலே காபத்துள்ளாவுடைய வாசல் காபத்துல்லாவுடைய வாசலை கையில பிடிச்சுக்கிட்டு அல்லாஹ் அழுது கேட்கிற எல்லாம் கிடைக்கும் ஆனா அங்க கேட்கும் போது மட்டும் அழுக கூடாது காபத்துள்ளாவுடைய வாசலை பிடிச்சி கேட்கும் போது மிரட்டி கேட்கணும் ஏன்னா அங்கே வாசல்லே தொங்கியாச்சு ரப்பின் காலை பிடிச்சாச்சு அணுக வேண்டியதில்லை குழந்தை செல்வத்தை பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாய் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாய் எல்லாம் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிற எங்களை மறந்த போவாய் அல்ல மலக்குகளை கூப்பிட்டு ஆனா அரியார் என் அடியான் என்னை ரோஷப்படுத்தி விட்டான் நான் கொடுக்காமல் இருக்க வெட்கப்படுகிறேன் அவன் கேட்பதையெல்லாம் கொடுத்து விடுங்கள் என் ஹசானாவில் இருந்து கூட குறையார் என் ஹசானாவில் இருந்து கூட குறையார் அவன் காலத்துள்ளாவின் உடைய வாசலை பிடிச்சு ரப்ப மிரட்டி கேட்கணும் அதுக்கு நேராக கொஞ்சம் கிராஸா மக்காமை இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அண்ணவர்கள் ஏறி கட்டி அந்த கல் இருக்கிறது அந்த கல்லை பார்த்தாக்கா பெருசா யானைக்கால் மாதிரி இருக்கும் நம்ம கால மாதிரி தான் ஆனால் நம்மால் நோண்டி நோண்டி நோண்டி நோண்டி அதை பெருசாக்கிடுச்சு அதுவும் சொர்க்கத்திலிருந்து வந்த கல் என்று சொல்லப்படுகிறது அது ஒரு லிப்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் நினைத்தால் அந்த கல் மேலே போகும் இரண்டு நினைத்தால் கீழே கொண்டு வந்து விடும் ஆற்றல் நிறைந்த கல் அந்த இடத்துல தொழுதுட்டு அல்லாட்ட என்ன கேட்கணும் தெரியுமா அல்ல என் குடும்பத்தை இப்ராஹிம் மலேசெலாம் குடும்பம் மாதிரி ஆக்கிடு முடிச்சு என் குடும்பத்தை இப்ராஹிம் மலேசெலாம் குடும்பம் மாதிரி ஆக்கிடுது அது என்ன இப்ராஹிம் மலேசெலாம் குடும்பம் இறைவனுக்கு கட்டுப்பட்ட குடும்பத் தலைவன் அல்ல என்ன சொல்கிறானோ அப்படியே கேட்பாங்க தொண்ணூறு வயசில் பெற்ற பிள்ளை யார் சரி கிளம்பிடுவாங்க அவ்வளோதான் அல்ல சொல்லிட்டேன் அங்கே தெரியும் இல்லை நம்மால் ஐடியா கொடுப்பான் ல்லையா கனவுல பிள்ளையாருன்னு ஒரு ஆள் கனவு கண்டானா வேற யாரையும் அருகே சொல்றாங்க அது அப்புறம் பார்த்துக்கலான்டுவான் உடனே அல்லாவுக்கு கட்டுப்பட்ட குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி பாறான் பள்ளத்தாக்கில் எதுவுமே இல்லாத இடத்துல ஒரு நாதியம் இல்லாத இடத்துல நம்ம முன்னாடியே கொண்டு போய் விட்டா அம்மா அல்லா சொல்லிட்டான் இங்கே இருந்துக்கன்னு சொன்னா ஒன்னே இருக்க சொல்லியிருப்பான் என்னையே சொல்லியிருக்க மாட்டான் நடக்கிற மாதிரே தெரியுது பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அல்லாஹ் பார்க்குவார் தம்பி உன்னை அறுப்பதாக கனவு கண்டு என்ன செய்யட்டும் பாப்பா நான் கீழே படுத்துக் கொள்கிறேன் தவம் கிடந்து பெற்ற பிள்ளை என் முகத்தை பார்த்தால் உங்களுக்கு இரக்கம் வந்துவிடும் அதனால முகத்துல துணியை போட்டு என்னை அறுத்துருங்க வாப்பா பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை இதற்குத்தானே இவ்வளவும் நாம் வாழ்கிறோம் குடும்ப தலைவன் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட தலைவன் குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி நான் அழுத்தமாக சொல்லுகிறேன் நிறைய இடங்கள்ல தலைவிக்கு கட்டுப்பட்ட கணவனாக தான் இருக்கிறான் கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி காணாமல் போனார்கள் பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை சேர்ந்தது ரெண்டு வரைக்கும் பார்க்க முடிஞ்சு ஒரு எட்டுக்கு எட்டு கிணறு ஜம்சம் கிணறு பெரிய கிணறு ஒன்றுமல்ல எட்டுக்கு எட்டு எட்டி பார்த்தால் தண்ணீர் பத்தடி இருக்கிறது தெரிகிறது அல்லாஹு வாக்கு போ தண்ணீர் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடுகிறது அந்த பத்தடி தண்ணீர் அப்படியே இருக்கிறது உலக அதிசயம் உலக அதிசயம் இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் பூமியில் இருக்கிற தண்ணீரிலேயே சிறந்த தண்ணி சிறுவாணி தண்ணீரா எதற்காக குடிக்கப்படுமோ அது நடக்கும் கண்மணி சுருவாகி அழைப்ப செல்லமன்னு சொல்லி இருக்கிறார்கள் அப்படி வேணாமா எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு ஹதீஸ் மிரண்டு போன ஹதீஸ்ல சொன்னதே இல்லை அல்லாஹ் ரபுல் ஆலமி எந்த அன்பளிப்புகளை மறுத்தாலும் கோபப்படுவதில்லை ஒருத்தர் அன்பளிப்பு செய்கிறார் பேன கொடுக்கிறார் கோபப்படுவதில்லை ஒருத்தர் ஒரு லேண்டை கொண்டு வந்து கோபப்படுறதில்லை ஜசமை கொடுத்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அவரை வறுமையில் ஆழ்த்தாமல் கஷ்டப்படுத்தாமல் அல்லாஹு மௌத்தாக்குவதில்லை காரணம் அல்லாஹுவின் அன்பளிப்பு அன்பளிப்பை மறுக்கிற தகுதி உலகத்தில் யாருக்கும் இல்லை நம்ம அப்பதான் குடிச்சிருப்போம் அந்த நேரத்தில் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுப்பாரு நினைவுக்கு வந்துவிடும் மறுக்கணும் மறுத்த அதை வாங்கி கொடுத்துக்க வேண்டும் மாமியார் வருகிறார் அதற்கு பகரமாக தட்டு நிறைய எனக்கு சம்சம் கொடுங்க என்று கேட்கிறான் மதிப்பு தங்கமா சம்சமா என்றால் தங்கத்தை விட மதிப்பு உள்ள சம்சம் பெருமானது அறுபத்தி மூன்று அமிலங்களின் கலவை என்று இன்றைக்கு விஞ்ஞானம் பேசுகிறது என்ன தேனுன்னு நினைச்சு கொடுத்த தேனின் ஆற்றல் நினைச்சு கொடுத்த மருந்தின் தண்ணீர் என்றால் தண்ணீரின் ஆற்றல் அச்சனை நோய்களுக்கும் சிபா உலகத்தில் விட வேறு எண்ணெய் இருக்க முடியும் அதனால போராட்கள் எல்லாம் ஒரு லிட்டர் பாட்டில் வச்சுக்கணும் போயிட்டு வர்ற வரைக்கும் எதைத்தான் குடிக்கணும் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் ஜம்சம் மட்டும் காரணம் இன்னைக்கு அஞ்சு லிட்டரு தான் இல்லையா போற ஆஜிகள் எல்லாருமே கடத்தல்காரர்களா மாறிடுவாங்க அது வேற விஷயம் அஞ்சு லிட்டர் அந்த அஞ்சு லிட்டரை கொண்டு வந்து அல்லாஹாக்கு பெரிய அண்டாவில் 1 லிட்டர் ஊத்தி அதையாவது செம்பு செம்பா கொடுக்கலாம் கொடுக்கிறது ஆற்றல் அப்படி தாண்டி வந்தீங்கன்னா ஹத்தீம்லாவினுடைய ஓவல் வடிவத்தில் இருக்கிற ஹத்தீம் அதுலதான் மீசாபுர் ரஹமத் இருக்கிறார் அதுக்கு மழை வருகிற நேரத்தில் அங்கே தண்ணீர் விழுகிற நேரத்திலே கேட்டுவிட்டால் அல்லாஹு அக்பர் அல்லாம் ஆனந்தம் இடம் திருமண சொன்னார்கள் ஆயிஷா காபா என்பது ஓவல் வடிவத்தில் உள்ளதுதான் ஓவல் வடிவத்தில் இருக்கும் ஆயிஷா ஹலானான காசை கொண்டு கட்டப்பட்டதால் சதிரமாக கட்டப்பட்டது இதுவும் உம்மத்திற்கு லாபம்தான் இதுவோ ஏன் தெரியுமா காபாவிலே என் உம்மத்து தொழ நாடினால் இதில் தொழற்குள்ள காபத்துள்ளாவுக்குள்ள வாஜிபு கிடையாது அதனால ஹத்தீமுக்குள்ளையும் பரலு தொல்ல முடியாது ஹத்தீமுக்குள்ளையும் வாஜிபு தொல்ல முடியாது சுண்ணத்துக்களையும் நபில்களையும் தொழலாம் அருணமான இடம் அதுல இருந்து அப்படி வந்தோம் சொன்னா ருக்குனையமான் ஹஜர்லுக்கு முன்னாடி இருக்கிற மூல ஒரு ஹரிசில எழுபதாயிரம் வழக்கு என்று இருக்கிறது எழுபது என்று இருக்கிறது நாம் துவா செய்தால் அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்கிறார்கள் எவ்வளவு பேரு எழுபதாயிரம் வழக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள் அதனால சும்மா இருக்கிற நேரத்தில் நம்ம ஓரமா போய் உக்காந்து கணவன் மனைவியாக சென்றால் நண்பர்களாக சென்றால் மூணு நாலு பேர் உட்கார்ந்து ஒருத்தர் துவா செய்ய வேண்டும் மற்றொருவர் ஆமீன் சொல்ல வேண்டும் அதற்கு மழக்குகளும் சேர்ந்து ஆமீன் சொல்கிறார்கள் நான்கு பேர்கள் இமாம் சுபரி சொல்கிறார்கள் நான்கு பேர்கள் துவா செய்ததையும் நான் கேட்டேன் அது நடந்ததையும் பார்த்தேன் மதினாவிலே பிறந்த முதல் குழந்தை அப்துல் அஹிம்னு சுபை அவருடைய சகோதரர் வலிதி அப்துல் மலிக்கு மறுவான் அப்துல் அஹிம்னு ஒமர் நாலு பேர் உட்கார்றாங்க முழு அரபுலகத்திற்கும் அமீராக ஆக்காமல் என்னை மூத்தாக்காதே அல்லாவினுடைய மகள் சக்கீனாவை மணக்காமல் அங்க வச்சு அடிச்சிருக்கிறார் சக்கீனாவை மணக்காமல் இரண்டும் நடந்தூடாக கண்டேன் அப்துல் மலிக்கு ஏற்படுத்தாமல் மௌத்தாக்காது அப்துல் மலிக்கு மருவான நேர்கொண்டு யாரும் பார்க்க முடியாது பயம் வந்துவிடும் இதையும் கண்டேன் ஆனால் அப்துல் அஹி உமர் அலி அல்லாத்தான் என்னை சொர்க்கவாசி ஆக்காமல் மௌத்தாக்காது சுஹரி சொல்றாங்க மூனையும் பார்த்துட்டேன் சொர்க்கவாசியா இல்லையான்னு மோத்தாயியா பார்க்க முடியும் இது மட்டும் நடக்கவில்லையே என்று கவலைப்பட்டேன் ஒரு நாள் கனவிலே அப்துல்லாஹிமன் சுபைர் அலி அல்லாத்தான் அப்துல்லாஹிமன் உமர் அழி அல்லாக கனவிலே தோண்டி சொன்னார்கள் சுபர் மூன்று பேருக்கும் கொடுத்த அல்லா என்ன கஞ்சனா மூன்று பேருக்கும் கொடுத்த அல்லா எனக்கு சொர்க்கத்தை நசீமாக்க இருக்கிறான் நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன் இப்ப கேட்டதெல்லாம் கிடைக்கிற இடம் யமானி அதே மாதிரி சஃபா மருவா சஃபா மருவாவிலே ரொம்ப லாங்கான இடம் நாற்பது நிமிஷம் நாப்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் அதுல பெற்றோர்களுக்காக துவா செய்து இவருக்கு இந்த உலகத்திலும் உயர்வு மறு உலகத்திலும் உயர்வு அங்க போய் நம்ம வாப்பாவும் ஆண்டுகளை கடந்தும் சட்டம் மாறவில்லை ஒரு நபி வந்துட்டு மாறிடும் ஓடியது அதை போல ஓட வேண்டும் சட்டம் காரணம் பிள்ளையை வளர்க்கிற போது எல்லா தாயும் இப்படித்தான் கஷ்டப்படுகிறார்கள் ஒரு பிள்ளை வளரணும்னு சொன்னா ஈஸியா வந்துருமா ஒரு பிள்ளை அந்த தாய் எவ்வளவு பாடுபடுகிறார்கள் தெரியுமா அல்லாஹு வயிற்றுக்குள்ளேயே வச்சு சுமந்து கஷ்டங்கள் அப்ப குழந்தை வளர்க்கறதுக்கு ஒவ்வொரு தாயும் இப்படி கஷ்டப்படுகிறார் அந்த தாயையும் தகப்பனையும் அதனாலதான் ஒருத்தன் அழகா சொல்றான் தாய் வயிற்றில் சுமக்கிறாள் தகப்பன் தலையில் சுமக்கிறாள் இல்லையா அப்ப இந்த இரண்டு பேர்களையும் மனதில் வைத்து யார் துவா செய்கிறார்களோ இந்த உலகத்திலும் எல்லாம் உயர்வை கொடுத்து விடுகிறான் மறு உலகத்திலும் ரொம்ப உயர்வை கொடுத்து விடுகிறான் அற்புதமான இடங்கள் செஞ்சுட்டு அடுத்து இதெல்லாம் எதிர்பார்த்து எல்லாம் துவா செஞ்சு இருக்கிற இடம் மகத்துவத்தை புரிந்து இடம் எல்லாம் முடிச்சுட்டு ஹஜ்ஜினுடைய நேரம் வரும் இன்றைக்கு பதினொன்னே காலுக்கு முடியும் இல்லையா அதனால பதினொன்னா நீங்க எதிர்பார்க்க வேணாம் கூட பேசுங்க மீண்டும் நாம் ஹஜ்ஜுக்கு யாராம் தட்டுவோம் அச்சத்துக்கு யாராம் எங்கிருந்து கட்டுறது காபத்துள்ளாலேருந்து கட்டலாம் உங்கள் அறையில் இருந்தே கட்டலாம் ரெண்டக்காய் தொழுதுட்டு யாராம் கட்டி ரெண்டாய் தொழுதுட்டு இந்த சட்டம்தான் தைக்கப்படாத ஆடை இருக்க வேண்டும் இல்லையா சோப்புளை பயன்படுத்தக்கூடாது நறுமணங்களை பயன்படுத்தக்கூடாது இதெல்லாம் யாராம கட்டிட்டு ஏழு இரவே நம்மை கொண்டு போய் மினாவிலே விடுவார்கள் பிற எட்டு முழுக்க மினாவில் இருப்போம் உலகத்திலே விட சிறந்த பகுதி உலகத்தில் என்ன செய்யும் லேசா விரிஞ்சு அப்படி விரிஞ்சு கொடுக்கும் நாலு கிலோ ஆகும் போது என்ன கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கு இதை போலதான் பெருமானார் ஹஜுக்கு செல்லுகிற போது தொண்ணூறாயிரம் பேர் இன்னைக்கு ஐம்பது லட்சம் அதே மீனா தான் இருக்கிறது அதே மீனா தொண்ணூறு ஐம்பது லட்சம் உலகமே முஸ்லீம் ஆகி கோடி பேர்களும் மீனாவுக்கு சென்றால் இந்தசிய பூமி கேட்டதெல்லாம் கிடைக்கிற பூமி கார்டைகள் இல்லாத பூமி நம்ம கருத்து ஒரே ஒரு இல்லை ஆட்டையோ எதையோ ஒன்னு அறுத்துட்டோம் எவ்வளவு கொஞ்ச நேரத்தில் எங்கிருந்தான் வருதோ தெரியல இந்த மாம்பழத்துக்கும் இந்த அறுக்கப்பட்ட கறிக்கு இருக்கிற ஈக்கள் அங்கு எத்தனை லட்சம் குர்பானிகள் ஆனால் ஈத்தோட அனுமதி இல்லை காக்கைகள் கொச்ச அனுமதி இல்லை அந்த இடத்திலே நாம் அறுக்கிற குர்பானியின் கரியை எதுவும் பயன்படுத்த அனுமதி இல்லை அப்படின்னு அந்த இடத்தினுடைய அந்த கணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் போக வேண்டும் என்று இளவல்கள் துடிக்க வேண்டும் அந்த இடத்துல போய் தங்கினா அதற்கு நிகர் எழுதுகவே இல்லை நிறைய அமல்கள் அந்த ஒரு நாள் முழுக்க அதோடு சேர்த்து துவா கண்மணி நசூல் உள்ளாய் சலல்லாஹு அடி வசலம் அன்னைக்கே சொன்னேன் பெருமானா சலல்லாஹு அடிவாஸ்லாம் அந்த மீனா சஜிதாவுல விழுந்த அழுது உயிர் போகிற அளவுக்கு கேட்டார்கள் என்ன வேண்டும் என்று கேட்க பெருமானா உமத்துக்குத்தான் கேட்டார்கள் தனக்காகவோ தன் குடும்பத்திற்காகவோ மனைவி மக்களுக்காக சொர்க்கம் வேண்டும் அத்தனை பேத்துக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்த இடம் எட்டு இருந்துட்டு எட்டு இரவு அரபாவுக்கு அழைத்து செல்வார்கள் அங்க போய் கொஞ்சம் குளிக்க முடிஞ்சா குளிச்சுட்டு புத்தாடை இருந்துச்சுன்னு சொன்னா புத்தாடு புது எம் இருந்துச்சுன்னா அதை அணிஞ்சிட்டு ஜ இருந்து சூரியன் அடிசாய்ந்ததில் ஒவ்வொரு நேரத்தில் இருந்து மகரிபு வரைக்கும் இருக்கிற நேரம் உலகத்திலே அந்த பரத்தப்பட்ட வெட்டுக்கிளிகளை போல எல்லோரும் வெள்ளாடையோடு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அல்லாஹுடத்திலே முறையிடுகிற காட்சி கண்புள்ளா காட்சி உலகமே ஒன்று சேர்ந்து போய் ஒரு பணக்காரன்ட்ட நீ தான் சொன்னாக்கா என்னவான் எவ்வளோ பெரிய கஞ்சனாக இருந்தாலும் இறங்கிடுவான் எவ்வளோ பெரிய கஞ்சனா இருந்தாலும் ஆனால் அரஹமுர் ராகிமேன் அல்லாஹுநாதமேன் முதல்வானத்துக்கு வந்து தன் அடியார்களை பார்த்து ஆனந்தம் அடைந்து எதை கட்டாலும் கொடுத்து விடுங்கள் அரப்பாவனை பெற்றோர்களை நிதிப்பவர்களை தவிர இப்ப பெற்றோர்கள் எவ்வளோ முக்கியங்கிறதை உணரணும் அரப்பாவில எல்லா பாவங்களும் பெரிய பாவங்கள் சிறிய பாவங்கள் எல்லாம் நினைச்சிட கூடாது பண்புக்குரியவர்களே அந்த அரப்பா மைதானத்திலே நிறைய அமல்களை செய்து உட்கார்ந்துட்டு கேட்கறதை விட நின்னுக்கிட்டு கேட்கிறது சிறப்பு நின்றுகிட்டு கேட்கறதை விட கொஞ்சம் உயர்மான இடத்துல ஏறி நின்று கேட்கறது சிறப்பு அரபாவிலே கேட்பதெல்லாம் கிடைக்கும் அதை முடிச்சுட்டு முஸ்தலிப்பாவுக்கு வருவோம் இரவு இருக்கிற பயணத்திலேயே ரொம்ப கஷ்டமான பயணம் எங்கே போவோம் எப்படி போவோம்னு தெரியாமல் எத்தனை தடவை அதி செஞ்சாலும் நூறு தடவை அச்சு செஞ்சாலும் அங்கே போனால் ஒரு பதட்டம் இருக்கத்தான் செய்யும் எங்கே கொண்டு போய் விடுவானோ எப்படி போவோமோ என்ன செய்வோமோ செய்ய என்ன மகரிபி ஜம்முஹத்தில் கேட்டால் ஒரு பாவம் கூட எப்படி துணி துணி படிச்சு கரையில் இருக்கிறதோ இதை போல அல்லாஹர் எல்லா பாவங்களையும் நீக்கி பரிசுத்தமாக்குகிற கட்டாந்தரை பெரிய கோடி போய் படுக்கிறது கட்டாந்தான் கீழே சொல்றீங்க யாரும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களே எல்லாருக்கும் நீங்க அல்லாஹ் ரபுலமின் ஒரு உறக்கத்தை கொடுப்பான் அந்த நிம்மதிக்கு நிகர் உலகத்தில் எதுக்குமே இல்லை பிறகு ஒன்பது இரவு முஸ்தனிபாவில் தங்கிட்டு 10 மினாவுக்கு வருவோம் மினாவில் வந்து கொஞ்சம் ரூமில் ஆசுவாசம் ஆகிட்டு அதற்கு பிறகு கல்லறிக செல்ல வேண்டும் எத்தனை கல் எடுத்துகிட்டு போனோம் பெரிய சைத்தானுக்கு மட்டும் ஏழு கல் நடு சைத்தான் சின்ன சைத்தானுக்குலாம் இல்லை பெரிய சைத்தானுக்கு மட்டும் ஏழு கல்லை எரிந்து விட்டு தவா பேசியாரா அது ஃபர் அந்த தவாப் ஃபர்லான தவாப் தவாபு ஜியாராவுக்கு மக்காவுக்கு செல்ல வேண்டும் பிறை பத்துலயும் செய்யலாம் பதினொன்னுலையும் செய்யலாம் பன்னெண்டுலையும் செய்யலாம் தவாபு ஜியாராவுக்கு சென்று காபத்துள்ளாவை தவாப் செய்து விட்டு சகி நார்மல் ஆடையில் சகி செய்வது என்பது தவாபு ஜியாராவுக்கு மட்டும் சொந்தமான உலகத்தில் எதுக்கும் சொந்தமில்லை உமராள் எல்லாம் நார்மல் போய் சகி செய்ய முடியாது ஆனா இங்க நார்மல் ட்ரெஸ்ல சகி செய்து மீண்டும் மீனாவுக்கு வந்து காபத்துல்லாவுக்கு போயிட்டு மீனாவுக்கு வந்துடுவோம் பதினொன்று அதுக்கு இடையில குர்பானி இருக்கிறது கல்லெறிய வேண்டும் குர்பானி கொடுக்க வேண்டும் அடிக்க வேண்டும் அடித்து விட்டு தவாபசியாவுக்கு செல்ல வேண்டும் நாலாவதா அபுகணிப ராமத்துல போனாங்களாம் இமாமா போன நேரத்தில் மொட்டை அடிக்கலான்னு போயிருக்கிறாங்க அபுணிபராமத்துல மொட்டை அடிக்கலான்னு போய் உட்கார்ந்த வேற திசையில உட்கார்ந்து தாடி வச்சிருக்கீங்க அபுகனிப்பா ரமத்துல உட்காந்து யோசிக்கிறாங்க நம்ம ஒன்லி எழுத மட்டும்தான் செஞ்சிருக்கிறோம் அதுக்கு அடுத்தது உக்காந்து மொட்டை அடிச்சிருக்கும் போது சும்மா உட்காந்துருக்காங்க நவுதும் இல்லா சும்மா தானே உட்காந்துருக்கீங்க சுபான் இல்ல அலுந்திரா இல்ல தஸ்மீ சொல்லலாம் இருக்கிறீங்க அபூனிப்பா எழுதுறது பட்ச அதுக்கு அடுத்தது சரின்னு சொல்லி போட்டு இறங்கி போகலான்னு இறங்கி போகும்போது என்ன இறங்கி காசை கொடுத்துட்டு சும்மா போறீங்க ரெண்டரை காத்து தொழுதுட்டு போவேண்ணா அபுகனிப்பா எழுதிருச்சது தெரியல சொன்னாங்களா அந்த அபுகனிப்பா எழுதினாரோ அந்த மாட்டிக்கொள்ளுவார் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்று வருகிற போது ஒரு முதல் நாள் என்ன செஞ்சாங்க நாலு அமல்கள் முதல்ல கல்லெறிய வேண்டும் அதற்கு பிறகு குர்பானி கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக மொட்டையடிக்க வேண்டும் தவாசியாரா முடிஞ்சிடும் இரண்டாவது நாள் பிறை பதினொன்று மூன்று சைத்தானுக்கு கல்லறிய வேண்டும் முதல் ஒவ்வொரு கல்லறிஞ்சிட்டு வந்துட விட்டு பிறை பனிரெண்டு அன்றுருக்கு பிறகு மூன்று சைத்தானுக்கும் கல் அறிந்துவிட்டு சின்ன சைத்தான் நடு செய்தான் பெரிய செய்தான கல்லறிஞ்சிட்டா முடிச்சு நகரிக்குள்ளே நம்முடைய இடத்திற்கு வந்துவிட்டால் ஹஜ்ஜு நிறைவடைந்து விடும் ஒரு அற்புதமான இடம் காபா கேட்கறது எல்லாம் கிடைக்கும் அந்த இடத்துல அங்கே செல்லுகிற வாக்கியத்தை அன்னாக ரூடாரி ஈமான் கொண்ட அத்துணைவர்களுக்கும் நசீபாக்க வேண்டும் இதுக்கு அடுத்து நம்ம மதினாவிற்கு செல்ல வேண்டும் பெருமாள் செல்லல்லா ஹோலிவசலத்தை பார்க்க போவோம் போகும்போது வெறுந்தையா போகக்கூடாது பெரியாலை பார்க்க போகும்போது கலெக்டர் பார்க்க போகும்போது கைவிசிட்டா போவோம் அவர் தகுதிக்கு ஏற்றவாறு கொண்டு செல்வோமா இல்லையா அப்போ ரசிகளின் தகுதிக்கு ஏற்றவாறு எதை கொண்டு செல்வது பெருமானாரின் மீது செலவாத்து ஒரு தடவை அமானத்தில் ஒரு பெண்மணி கீழக்கரில் இருந்து வந்தாங்க அதை நான் அடிக்கடி நினைவுகொள்வேன் ஹசரத் அலிம்சா தான் சொல்லுவாங்க அவங்க அலிம்சா எழுபத்தி லட்சம் செலவாத் கோரி வந்திருக்கிறேன் எழுபத்தி லட்சம் செலவாத் இதை ரசூல்லாவுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் இயத்து செய்துவிட்டால் இப்பொழுது இருந்தே ஸ்டார்ட் ஆக அதே மாதிரி நல்ல அத்தன் அங்கே போய் ஓசி அத்தன் வாங்கிட்டு இருக்க கூட ஆச்சு அங்கே போய் ஓசி வாங்கிட்டுருங்க யாராவது தடவை விட்டுட்டு இருப்பான் கையை காட்டி தடை விக்கிட்டு நெக்ஸ்ட் லக்ஸாம் சொல்ல போகிறேன் நம்ம நூறு பேருக்கு தடை விட்டு போகலாம்ல லாம் வழியாக சென்று பெருமலாஹலம் அவர்கள் நடுவில் அடங்கி இருக்கிறார்கள் மூணு அறை இருக்கிறது முதல்ல இல்ல கடைசியிலே இல்ல நடுவில் அவர்கள் நெஞ்சுக்கு நேராக அபுபக்கர் அலி அல்லா நெஞ்சுக்கு நேராக உமர் அழி அல்லாஹு அங்கிட்டு ரசூரே உங்கள் சஃபாத்தை நான் எதிர்பார்க்கிறேன் அம்பத்தி வயசுல ஐம்பத்தோராவது வயசுல ரவுசுலம் வழிமார்களின் தலைவர் போகும்போது சொன்னாங்களா ரசூலே என் பாவம் மரத்தின் இலையை விட அதிகம் என் பாவம் கடலின் மணலை விட அதிகம் என் பாவம் மலையின் துளியை விட அதிகம் நீங்கள் சப்பாத்து செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாள் யாருளம் நாம் போது சொல்லணுமா இல்லையா சொல்லிட்டு கடைசியில நிறைய பேர் செலாந்து சொல்லி அனுச்சாங்க ரசூலே அவர்களுடைய சலாத்தை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் ஒப்பிடத்தில் சொல்லணும் எட்டு நாள் நாலு நாள் எத்தனை நாள் தங்க போறனும் நான் இங்க தங்க இருக்கிறேன் உங்களிடத்தில இந்த சலாத்திற்கு பதிலை எதிர்பார்க்கிறேன் சலா சொல்லுமா இல்லையா பதிலை எதிர்பார்க்கிறேன் சொல்லுங்கள் நிச்சயமாக சத்தியமாக ரசூலுல்லா கனவிலே தோன்றி பதில் சொல்லே தீர்வார்கள் பெருமானாரை கனவிலே கண்டு கட்டி தழுவிய ஆனந்த அடைகிற வாக்கியம் கிடைத்துவிட்டால் அதற்கு நிகர் உலகத்தில் எதுக்குமே நேரம் தொழுதாலும் நிம்மதியாக தொழுதலாம் உள்ளே சென்றால் நிறைய தூண்கள் நடக்குது நபி இருக்கிறது ஒரு எட்டு தூண்கள் மேலே எல்லாம் ரவுண்டு எழுத்துல எழுதப்பட்டிருக்கோம் உஸ்துவானத்தை அபுலு பாபா ஹன்னானா உஸ்துவானத்தை ஆயிசா உஸ்வானத்தை உஃபூத் உஸ்துவானத்தை ஹரீர் உஸ்துவானத்தை ஜிப்ராய் இந்த தூண்லாம் இருக்கு அதுக்கு மேலே எல்லாம் எல்லாம் ரவுண்ட் எழுத்து இருக்கும் எங்கெல்லாம் ரவுண்டு எழுத்து மேலே இருக்கும் அந்த தூணில் அதெல்லாம் முக்கியமான தூண் அந்த தூண்களை எல்லாம் அடையாளமிட்டு தொட வேண்டும் எனக்கு எங்கெல்லாம் கிடைக்குதோ என் வீட்டுக்கும் இடையில் இருக்கிற இடம் இல்லையா சொன்னாங்க இது சொர்க்கத்தின் ஒரு பகுதி ஒரு பகுதின்னு சொன்னாங்க அப்ப இம்னா சொல்றாங்க இதுக்குள்ள நுழைந்தவர்கள் சொர்க்கத்துக்குள்ள போனவன் நிறைய போவான இதற்குள்ளே நுழைந்தவர்கள் ரவுலாவிலே நுழைந்தவர்களுக்கு நரகம் இல்லை அல்ல அவ்வளவு பெரிய பாக்கியம் இப்பொழுது நமக்கு ஆசை கட்டிட்டு சொர்க்கவாசியாக மாறப்போகிறோம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்திலேயே சகாபாக்கள்லாம் ஆசைப்பட்டாங்க ரசிகலையை நாங்கள் மக்கால இருந்து வந்தோம் மதினா கோட்டோம் மக்காவில் நினைச்ச நேரம் எல்லாம் செய்வோம் நினைச்ச நேரம் இங்க உமராஜ் செய்ய வாய்ப்பு பெருமை நான் சொன்னாங்க உங்க இடத்துல ஒளிச்செஞ்சிட்டு குபா மசித்ல போய் ரெண்டரை சொல்லுதா தங்குறோம் செஞ்ச நன்மை எல்லாம் மதினாவில் கிடைக்கிறது பக்கத்திலேயே மசிதை கிவலத்தை நிற்கிறது ஹம்சார் அலி அல்லா குத்தாலாவை இடம் இருக்கிறது உகது களம் உகது களம் அந்த களத்தை காணுகிற பாக்கியம் அங்கு மட்டும்தான் கிடைக்கும் நாலு பேர் அங்கு அடங்கி இருக்கிறாங்க அப்துல் அலி அல்லாஹு அலி அல்லாத்தலா அமரு அடங்கி இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் போய் ஒரு பதினோரு அளவு கொல்குவல்லா ஒரு சூரத்தில் அளவு கொல்குவல்லா ஒரு குள்ளோதி புலகாங்கிடம் அடைகிறார்கள் அதுக்கப்புறம் சபாஜில் ஒன்று இருக்கு சபாஜின் ஏழு பள்ளிவாசல் உள்ள தபுக்கு நடந்த இடம் அதாவது சாரி கந்தக் நடந்த இடம் அகல் தோண்டி பெருமானார் செல்லாக அழிவு செல்ல மன்னர்கள் தன்னுடைய மூவாயிரம் நபித்தோடர்களை பாதுகாத்த அந்த இடம் இதில் காட்டுவாங்க விண்டோ ஷாப்பிங் மாதிரி விண்டோவில் காட்டி இங்கெல்லாம் சபாஜிதுன்னு காட்டப்படும் இதையெல்லாம் பார்த்துட்டு டத்திலிருந்து விடைபெறுவோமே ரசூலே திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப உங்களின் விருந்தாளியாய் என்னை அழைத்துக் கொள்ளுங்கள் ரசூலின் விருந்தாளியாய் மதினாவிற்கு செல்வதை விட சிறப்பு உலகத்தில் என்ன இருக்க முடியும் அல்லாஹுவாக்கு ரசூல் சல்லிவ செல்ல மன்னர்கள் காதலர்கள் அங்கே சங்கமிக்கிறார்கள் அதே போல அழித்து இருக்கிற மனைவி இருக்கிறார்கள் பெருமான ஜன்னத்துள்க்கீல இருந்த அழுது அழுகை அல்லாஹ் சொல்லி நான் ஜன்னத்துள் பக்கீலே இருக்கிற கபுர்வாசிகளுக்கு என்ன கிடையாது நரகின் வேதனை இல்லை எத்தனை நம்முடைய முன்னோர்கள் போய் அங்கு அடங்கி இருக்கிறாங்க எனக்கும் நீண்ட காலம் வாழ்ந்து ஜன்னத்துள் பக்கீலே அடங்கும் தௌஃபீக்கை கொடுன்னு கேட்டுட்டு நிறைவாக சலாமத்தாக திரும்புகிறேன் நற்பேர அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நல்குவான் நம்ம ஆப்ஸாவும் முறையிட்டிருக்கிறாங்க என்னோ உப்படி பலயத்துக்கு வந்தோம் என்ன ஒரு உம்ரா கூட சேலையே என்ன ஒரு உம்ரா கூட சேலையே என்று முறையிட்டு இருக்கிறாங்க இதை நான் கண்ணியத்துவமான நிர்வாகத்திடத்திலே சொல்லிக்கொண்டு அப்படி ஆப்ஜா போகிறதா இருந்தால் என் தரப்பிலிருந்து ஒரு இருபத்தையாயிரம் நான் கொடுக்கிறேன் என்றும் நான் உங்களிடத்தில் உத்தரவாதத்தை சொல்லிக்கொண்டு இன்ஷால்லா அல்லாஹரபுல் ஆலமின் இந்த மேராபிலே நின்றிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அஜைக்கு மொம்ராக பிரஜனா